வந்து நேரடியாக அவங்களை கொண்டு செய்யாம அடக்கிக் கொண்டு ஒரு சூழ்ச்சி என்ன செய்தார் எதிர்கொண்ட தமற்கெல்லாம் இனிய மொழி பல மொழிந்து மதி தங்கு சுடர் மணி மாளிகை என்கணிந்து பதி கொண்ட சுற்றத்தாருக்கு எல்லாம் பயந்துகள் நிதியம் அதிகம் தம் தணிப்பதனுக்கு அதிகம் தந்து அடிப்பதனுக்கு அடிமின்கள் எடைத்து நீங்க அறிக்கை சொல்லிட்டு போனீங்க நாங்க எல்லாம் எடுக்காமதான் நினைச்சோம் முடியாம மன்னிச்சுக்கணும்னு அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல போய் அதெல்லாம் லேசா விட்டார் இல்ல அது மனசுல ரொம்ப கழிவு இருந்தாலும் கூட லேசா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதெல்லாம் கிடைத்த நான் உங்களுக்கு எல்லாம் துணிமணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அருமையா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க எங்களுக்கு என்னத்தங்க ஏதோ சாப்பிட்டது அதெல்லாம் கிடைக்கு போங்க அரை மீன்கள் எண்த்து இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு வேண்டிய ஆறைகள் கொடுக்க போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு கூப்பிட்டு எதிர்கொண்ட தமக்கெல்லாம் தமற்கெல்லாம் இனியமடி பட மதி தங்கு சொல் மணி மாடி இயன்கள் வந்தணிந்து பதி கொண்ட சுற்றத்தார்க்கு அதிகம் தந்தளிப்பதன் களிமண்கள் எந்த எல்லோரும் பூந்ததற்பின் எல்லாரும் வந்துட்டாங்க அப்பவே எல்லாம் கொடுத்திருக்காங்க வேஷி கொடுத்திருக்காங்க புடவை வேஷி கொடுக்கறதுங்கிறது அப்படி என்ன பண்றது ரெண்டு முக்கியங்க ஒன்னும் புவா இன்னொன்னு உடை ரெண்டும் இந்த ரெண்டும் என்ன பண்றது இல்லாத காலத்தை கொடுத்தாங்க எல்லோரும் பூந்ததற்பின் இரண்டு நீம் போல் நல்ல ஆர்தம் நல்ல ஆர்தம் முன் கடை காக்க தன்னுடைய பேர் அல்ல கோட்புலின்னு ஒரு காவல்க பேரன் அவனை மட்டும் வெளியில் நிறுத்தி வச்சுட்டு மெதுவா சாத்தல கத வேண்டாம் ஆனா லட்சம் வந்து இடிச்சாலும் தெரியல போட்டு கதவை தாத்திட்டு வல்லானை மறுத்தமது படிமடித்த மரக்களை பொல்லாதே விடுவோனும் எனக்க நண்டு கொலை சரி இங்க இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பெட்டியிலிருந்து உடைய எடுப்பாருன்னு பார்த்தா அவர் இது இருந்து உரையிலிருந்து வாழ் எடுத்தார் எடுத்தா என்ன ஆகிறது பயப்படுறாங்க என்ன பயப்படுறீங்க அப்படின்னா அவர் அவர்களையும் அப்படியே கத்திரிக்கல் அப்படியே செய்த இப்படி செய்த தந்தையார் தாயார் மற்ற பிறந்தார் தாரங்கள் பந்தமார் பசுரத்தார் பதியடியார் மதியணியும் எந்த யார் திருப்படி மற்றும் உன்னை செய்தார்களையும் சிந்தவால் கொடு துணித்தார் தீயவன் இப்ப துணிப்பார் அப்பான்னு மட்டும் அத ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு ஐயா சின்ன குழந்தையா நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்க எங்களை கொண்டுங்கய்யா இது பாவம் பால் குடிதான் யா மால் குடிய மறக்கல அப்படின்னா அதனால இத கொள்ளாதீங்கன்னு சொன்ன சொன்ன ஒண்ணு என்ன சொன்னா பிழைத்தொரு பிள்ளை அவன் துய்து துய்க்கல சாப்பிடலயா உணவுக்கே போகல வெறும் பால் உடிச்சிட்டு இருக்கிற குழந்தை என்று சொல்லி குடிக்கு ஒரு புதல்வன் மேலும் அந்த வீட்டிலயே இந்த ஒரு பையன் தான் இனி எதிர்காலத்தில் இந்த பையன் தான் இருக்கணும்னு சொல்லி இதுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க ஏன இந் நெல் உண்டால் முளைப்பால் உண்டதனை எடுத்தறிந்து மின்னல்லை படிவாளால் இரு துணையாய் விட வைத்தார் சரியப்பா இந்த பையன் இந்த குழந்தை வந்து நேரம் அரிசி பொங்கல்னா சாப்பிடல இவங்க அம்மா பாலை சாப்பிட்டது இல்ல இவங்க அம்மா என்ன சாப்பிட்டா இந்த நெல்லுதானே சாப்பிட்டா அதனால அவளையும் அதனால தீர்ந்து போய்ச்ச குழந்தைகளும் செய்து தரான் செய்த உடனே அந்நிலையே பெருமான் அன்பதர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் உரு பாசம் பொன் உலகில் மேலுலகம் புக்கனைய இந்நிலை நம்முடன் அணைகண்டேவி எழுந்தருளினாரப்பா இந்த இவங்கெல்லாம் என்ன சில பிறகு எடுத்து இறைவனுக்கு ஒதுக்கிய நெல்லை இவங்க அனுபவிச்சதுக்காக ஏதேனும் தீங்கு அனுபவிக்கணும் அந்த தீங்கு நீயே செய்துட்ட உன் கைவாளா அதனால அவங்க செய்த தீங்குக்கு நீயே தீவனையை நீக்க முடியாது செஞ்சுட்ட இப்ப என்ன செய்யவங்க எல்லாம் அந்த தண்டனை உரிய தண்டனை அனுபவிச்சுட்டாங்க எனவே அவங்கெல்லாம் செல்வரு சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி அவங்க எல்லாம் சிவபுரத்தில் இருக்காங்க எனவே இவரையும் அழைத்துக் கொண்டு பெருமான் சென்றார் அத்தனாய் அன்னையாய் ஆர் உயிராய் அமிர்தாயி முத்தனா முதல் வந்தால் அடைந்துகளை முதல் தடிந்த கொத்தளதார் பொட்புலியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்தம் பரிசனையாம் பகிர்வாம் இதுவரைக்கும் தனியாரியாரை சொன்னோம் இனி கூட்டமாக இருக்கிற பக்தராய் பணிவாரை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவார் இந்த சறுக்க முடிவதனால நம்ம சுந்தரமுர் சுவாமிகளுக்கு அந்த வணக்க பாடல் மே வரிய பெருந்தோம் யான் முன்பு வளைத்தனனோ என்னோ யாவதுமோர் பருளல்லா என் மனத்துமன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிடையபடி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னி என மலந்தனவா அருமை அருமை வாக்கு சேக்கிளார் தன்னுடைய அனுபவ காலத்தை எவ்வளவோ என்ன புண்ணியம் செய்தேன் நெஞ்சமி என்று சொன்ன மாதிரி எவ்வளவோ தவணை செய்திருக்கேன் என்ன பாருங்க சுந்தர பெருமான் சேரமான பெருமானோடு கூட திருவிட்டு திருவிட்டுக்கு போன போக எங்க போனார் காவிரிக்கு வந்தாரு இந்த கரைது அங்க அங்க திருவியாரு தெரியுது இங்க எங்க இருக்கிறது கண்டிப்பா அல்லா இந்த கடையில இருக்காரு இந்த கடையில இருந்தா சேரமான் பெருமாள் அங்க என்ன ஒரு அருமையோ அதெல்லாம் ரொம்ப பவியமா சேரமான் பெருமாள்ல சொல்லியிருக்காரு சேரமான் பெருமாள் பார்க்க வந்தார் அவரோடவே செல்கிறார் ஆனா போகும்போது காவிரி வரையே தண்ணி நிலை கடந்து போகுது பரிசு எல்லாம் கிடையாது சுந்தரமூர் சுவாமிகளுக்கு என்னன்னு சரி இன்னொரு தரம் தான் திருவியாறு பார்த்துக் நினைப்பு தான் இருந்தது திருமண பாட்டிலாம் தரிசனம் சரி நீ கிடக்க முடியாது நினைத்து விட்டு நினைத்தார் பெருமாளுக்கு திருவயாரையும் கோபுரம் தெரியுது என்று நினைக்கிறார் சேர்க்கிறார் பெருமாள் இவருடைய திருவுள்ளத்தை பார்த்தார் என்ன அப்படின்னார் திருவியார் தோன்றுகிறது வழிபாடு செய்துட்டு அப்படின்னா அப்ப வழிபாடு செய்வதில் ஆர்வம் இருக்குது எனவே தன்னுடைய நண்பர் வழிபாடு செய்ய நினைக்கிறார் சொல்லிட்டு தான் பார்த்தார் பெரும நோக்கி ஐயாருடைய வழிவிட்டது வழிவிட்டவனே பெரிய மகிழ்ச்சி சேரமான பெருமாளுக்கு சுந்தரர் முன்னே செல்ல சேரமான சொல்லுவார் ஏன் அவர் மேலே இவர் கயராத பக்தி அதனால அதனால அப்படி முன்ன போட்டும்னா இல்ல தாங்கள் அப்படின்ட்டு போக பிறகு சேரமான் அவருக்கு படையாளர்கள் அப்படி போன போது சுந்தரர் படுமான் திருவடி எங்க நடந்தது காவிரியில அந்த மணல் நடந்தது அது நினைச்சு பாக்கிறா சேர்க்கல அந்த காவிரி மணல் கொடுத்து வச்ச பெருமை போல அந்த திருவடி என் உள்ளத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு சிவஜீவ வரலாற்றையும் எடுத்துக்காட்டி சரிங்களா அவருடைய திருமடி பெருமையும் எடுத்து கூறி இதெல்லாம் தான் சேக்கிட ஒருவன் என்னும் ஒருவன் காண அந்த காவிரி நடந்து சென்ற திருவடி இருக்குதே அந்த திருவடி அரியனுடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி அவ்வளவு பணிவான வணக்கத்தை செலுத்தினார் இனிமே தொகையடியார்களாக இருப்பவர்களை பற்றி சொல்லுகிறோம் பக்தராய் பண்ணுவார்